முருகனுக்கு ஹரோரா கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளியுள்ள உபதேச படலம் மாயையின் வலியோ நாகிமான் முதலோரை வென்றே ஆயிரத்து ஓர் எட்டு அண்டம் அரசு செய்து உக நூற்று எட்டு காயம் அது அழிவு இன்று ஆகிக் கடவுளர்க்கு அலக்கண் செய்த தீயசூர் முதலை செற்ற குமரன் தாள் சென்ன உலகின் ஆகி ஓங்கு பேர் ஒளி ஆய்வான் மேல் தலைமை அது ஆகி வைகும் சத்திய உலகம் தன்னில் புலன் புணர் முனிவர் தேவர் புதல்வர்கள் புடையில் போற்ற மலரையன் தனது கோயில் மன்றில் வீட்டிருந்தான் என்றே காலை வேதாயாவையும் மழளிப்ப மேல் தெந்தருள்தின்வராகும் சீர்கழுகுமர்தம்முள் பொருந்தியதக்கன் என்னும் புந்தியின் மேலோன் முன்செய் அரும் தவ நெறியால் ஏது ஒன்று அயனை வினவல் உற்ற தேவரின் முதல்வராகிச் சிற்குணத் தலைவராகி மூவரில் உயர்ந்தோராகி முடிவிலா ஒருவராகி ஓவர உயிர்கள் தோறும் உயிரன உரை ஓராகி மேவினர் தம்மை மேலோய் என்றான் என்று தன்மைந்தன் இவ்வாறு எம்பலும் மலரோன் கேளா நன்றிது மொழிவன் கேட்டினாரணன் தானும் யானும் அன்று அமரியற்றும் எல்லை அழலனை வானில் சென்றதோர் சிவனே யாருக்கு மேலவன் தெளிநீ என்றான் தருசெயல் வல்லோன் ஈது சாற்றலும் செயலோர் மூன்றின் இரு செயல் புரியும் நீ விரியே திலராகப் பின்னர் ஒரு செயல் புரியும் ஈசன் உங்களுக்கிறவனாகி வறுசெயல் என்னே சிந்தை மயக்கர உரைத்தே என்றான் தற்புகழ்்கருத்தின் மிக்க தக்கன்ீதுரைத்தலோடும் சிற்பரநிலைமை அண்ணான் அருளினால் தெரிந்த வேதாச்சொற்படுமறைகள் முன்னி துகளற கற்று தூய நற்பொருள் தெரிந்தவாறு நன்று நன்றென்ன நக்கா பின்னுற முடிப்பான் தன்னை பிரான் எனத் தேற்றும் தன்னை என்னென உரை திமைந்த எங்களை சுரறையேனை துன்னிய உயிர்கள் தம்மை தொலைவு செய்திடுவன் ஏற்றில் அளித்தவன் அவனே அன்றோ அந்த நாள் ஒருவனாகியாரு இத்தொகையை தொன்னால் வந்தவாறு ஒடுங்கச் செய்தும் மன்னியே மீட்டும் அன்னை தந்தையாய் உயிர்கற்கேற்ற தனு முதல் அளிக்கும் முக்கன் எந்தை தன் செய்கை முற்றும் இணையது என்று இசைக்கற் பார செங்கண்மால் தன்னை என்னைத் திண்டிரல் மொயம்பின் நல்கி அங்கண் மா ஞாலம் காப்பும் அளிப்பதும் உதவியாமும் உங்கள் பால் இருத்துமென்று எம் உயிருள் நின்றியற்றான் நின்றான் எங்களால் முடியும் செய்கையாவதும் இல்லை கண்டாய் உயிருள் நின்று இயற்றலன்றி உற்றனம் சிந்தை உள்ளும் இயல்முறை வழாது காப்போ நிறுவிழியகத்தும்மானான் மயல் உரு பொழுதும் எம்பால் வந்தருள் செய்வன் தான் போர் செயல் புரிகின்றான் போல எம்முடு செறிவன் அன்றே எள்ளுறும் எண்ணெய் என்னை எரிமணி அரபம் என்ன கல்லுறு போது கான்ற கடிய நச்சலாகை தன்னில் தழ்வுற அரிய சோதி தான் உலகம் எங்கும் உள்ளுடு புறமும் ஆகி ஒருமையால் பரவும் அன்றே வேதமே முதலாவுள்ளவியன் கலை அனைத்தும் தொல்நாளோதினானவனே எங்கள் குறைத்திட உணர்ந்தாம் அன்றே இது நீ அவற்றில் காண்டியாரும் ஒன்றாகக் கொண்டாய் வேதையோ பெரிதும் என்ன பிதாமகன் இணைய சொற்றான் அவன் இது புகரலோடும் அருள் மகன் இசைப்பான் மேலாம் சிவனருள் வேதம் பூதத்திரத்தையும் உயிர்களோடும் எவரையும் பிரமமென்றே இசைப்பதென் எனது நெஞ்சம் கவல் உருகின்றது என்றை கடிதின் என்றான் என்னும் கமலத் தண்ணலி தெரிதல் தேற்றா உன்னரும் பெற்றீதென்று உணர் தரக்கேட்டிய சொன்னதோர் மறைகள் தம்மில் துணிபு கேள் இறுதியில்லா முன்னபற்காதலுண்மை ஒழிந்தன முகமநாம ஆதலால் ஈசன் அல்லாஹ் அனைவர்க்கும் உயிர்க்கும் ஐந்தாம் பூதமானவைக்கும் ஏற்றம் புகழுதல் முகமனாகும் ஓதலா மேலதாக ஒரு பொருள் புகழ வேண்டின் வேத பாரகரை அன்றோயானென விளம்புகின்றார் யாதொரு பொருளை யாவர் இறைஞ்சினும் அது போய் முக்கண் நாதியை அடையும் அம்மா அங்கு அது போல தொல்லை வேதம் அது உரைக்க நின்றவியன் மேலாம் நாதனை அணுகும் எல்லா நதிகளும் கடல் சென்று என்ன கேழினிமைந்த வேதக் கிளையலாமியம்புகின்ற சூளுரை சிவனே எல்லாம் தோற்றுவித்தளித்து மாற்றி மீளவும் தருகின்றானும்பியனுயிர்க்கருளை நல்கி ஆளும் நாயகனும் ஆதி அந்தமிலோனும் என்னும் அத்தனும் பகவன்தானும் மருவமும் உருவமாகும் சுத்தனும் உணர்தற்கொன்னாச் சோதியுமியாண்டு சித்தனும் அநாதிதானும் தேவர்கள் தேவென்று நித்தனும் உயிர்க்குள் நீங்கா நிறுத்தனும் அவனே எண்ணும் மூன்றெனும் உலகம் தன்னில் முளைத்திடு பொருளை எல்லாம் ஈன்றருள் புரியும் தாதை எனும் திரியம்பகனும் யார்க்கும் சான்றென நிற்கின்றோனும் தானுவும் பரணும் தன்னைப் போன்றவர் உயர்ந்தோரில்லா புங்கவன் தானும் என்னும் அண்ணலும் ஏகன்தானும் அளப்பரும் குணத்தினானும் கண்ணனும் அயனும் தம்மால் காணியனில்லாந்தானும் பெண்ணொடு ஆண் அலியதென்னும் பெற்றியிலோனும் யாரும் எண்ணிய எண்ணியாங்கேய்பவன்தானும் என்னும் விதிமுதல் உரைக்க நின்றவியனுயிர் தொகை கட்கெல்லாம் பதிய அருளும் தொன்மை பசுபதிதானும் அதிக நின்றெவரும் ஊன் புகும் எவரையும் முந்தன் ஒன் குணத்து ஒடுக்கித்தானே வான் நின்று மற்ற அவர் தான் புகழ் இல்லாதோனும் தன் இயல் இணையதென்றே யான் புகழ் அறிய தேவும் ஈசனும் அவனே என்னும் அன்றியும் ஒன்று கேள்மோ அம்புயன் ஆதியாகி நின்றவர் தம்மை எல்லாம் நீக்கிய சிவன் என்று உள்ள ஒன்றொரு முதல்வன் தானே உய்திடுமுத்தி வேண்டின் என்றும் மக்சியம் விற்று எண்ணின் யாவரே தேவராவா பரசிவன் உணர்ச்சி இன்றி பல்லுய்த் தொகையும் என்றும் விரவியது உயர்க்கு ஈரி எய்தி வீடு பேறு அடைதும் என்றல் உருவமில் விசும்பின் தோலை உரித்து உடுப்பதற்கு ஒப்பு என்றே பெருமறியம்பிற்று என்னில் பின்னும் ஓர் சான்றும் உண்டு இன்னமும் பல தன்னாலி எம்பியமறையின் வாய்மை அன்னதை எனக்கும் உன்னி அரையோனாது அறைவன் எண்ணில் பல் நெடும் காலம் தேயும் பகரினும் உலவாதென்பால் முன்னம் ஏது உணர்ந்தாய் ஏனும் மோகமுற்றாய்க் கொல்லையா காரழில் புறையும் மேனிக் கண்ணனை என்னைப் பின்னை யாரையும் புகழும் வேதம் அரண் தனைத் துதித்ததே போல் ஓருரை விளம்பிற்றுண்டோ உரைத்தது முகமன் என்றே பேருலகு அரிய முன்னும் பின்னரும் விளக்கிற்றன்றே நாள் மறைதனில் ஒரு பாகம் நாரமார்கடவுள் சென்னி மேன்மையதி எம்பும் எம்மை விண்ணவர் தம்மை ஏனை கொள்பூதம் தன்னை பல்பொருள் தனையும் பாதி தான் மொழிந்திடும் ஆல் ஈது தவறு அள உணர்த்திதக்கோ நம்மையும் பரம் என்று உன்னி நாதனில் சிறப்பு செய்யும் வெம்மைகள் நெஞ்சர் தீரா விழும வெம் வீழ்வர் தம்மை அஃது எடுத்தல் செய்யா சமம் எனப் புகழ்கிற்போர்கள் எம்மையும் துயரம் என்னும் இருங்கரன்றே கானொரு புலித்தோலாடை கண்ணுதல் கடவுட்கண்பர் ஆனவரென்றும் மன்னார்கடி தொழில் புரிந்து வாழும் வானவர் என்றும் எம்மை வழுத்தினர் கருள்வோமல்லா ஏனையர் தம்மை தெவ்வென்று எண்ணியே இருத்தும் யாமே பதியரன் பாசம் தண்ணில் பட்டுழல் பசுனாம் என்றே விதியும்றைகள் கூறும் தெளிய வேண்டின் இது என உரைப்பன் யாங்கள் இவ்வரசித்து ஏத்தும் ஆலயம் பலவும் காண்டி அவனருள் பெறாது முத்தி அடைந்தனர் இல்லை அல்லால் அவனருள் இன்றி வாழும் அமரரும் யாரும் இல்லை அவனருள் எய்தினை தாரும் பொருள் அவன் அல்லது இறைவன் இல்லை அவனை நீ அடைதி என்றான் இறைவன் இல்லை அவன் இறைவன் இல்லை அவனை நீ அடைதி